நாங்கள் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம் போது கொஞ்சம் பொறு என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் மீண்டும் பாங்கு சொல்ல அவர் முனைந்த கொஞ்சம் பொறு என்றனர் மணல் திட்டுகளின் இடலை நாங்கள் பார்க்கும் வரை தாமதப்படுத்தினார்கள் கடுமையான வெப்பம் நரக வெப்பத்தின் வெளிப்பாடாகும் எனவே வெப்பம் கடுமையாகும் போது லொகர தொழுகையை தாமதப்படுத்துங்கள் என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்